அவ்விடத்திலேயே நிலையாக இருந்துவிட வேண்டும் என்று அங்கேயே தங்கிவிட்டார்கள் காலித் முஸ்லிம்களை சுற்றி வளைக்கிறார் இந்த சூழ்நிலையை காலித் இப்னு வலித் நன்றாக பயன்படுத்தி கொண்டார் முஸ்லிம்களை பின்புறம் தாக்குவதற்காக அம்பெரியும் வீரர்கள் இருந்த மலையை நோக்கி அதிவேகமாக சென்றார் அங்கிருந்த அப்துல்லா இப்பேர் அதுலாஹ் அன்பு அவர்களையும் அவரது தோழர்களையும் அதி கொன்றுவிட்டு முஸ்லிம்களின் படையின் பின்புறமாகச் சென்று தாக்கினார் காலிதின் குதிரை வீரர்கள் இதை உணர்த்தும் பொருட்டு பெரும் சப்தமிட்டவுடன் தோல்வியுற்று காட்டி ஓடிக்கொண்டிருந்த இணை வைப்பவர்கள் தங்களுக்கு ஒரு புதிய முன்னேற்றம் கிடைத்துவிட்டதை அறிந்து முஸ்லிம்களை நோக்கி திரும்பினார்கள் அம்ரா பின் அல் கமா என்ற பெண் மண்ணில் வீசப்பட்டிருந்த இணை வைப்பவர்களின் கொடியை உயர்த்தி பிடித்தால் இணை வைப்பவர்கள் தங்களது கொடியை சுழற்றியவர்களாக சிலர் சிலரை கூவி அழைத்தார்கள் பிறகு ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களின் மீது பாய்ந்தார்கள் இதனால் முஸ்லிம்கள் முன்னும் பின்னும் தாக்கப்பட்டார்கள்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 இந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் நிகரற்ற வீரம் வெளிப்பட்டது தனது சப்தத்தை உயர்த்தி தனது தோழர்களை அல்லாஹுவின் அடியார்களே என் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தார்கள் தனது குரல் ஒளியை முஸ்லிம்களை விட எதிரிகள் முதலில் கேட்பார்கள் அவ்வாறு கேட்டால் தான் இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகுவோம் என்றிருந்தும் அதை பொருட்படுத்தாமல் தன் தோழர்களை கூவி அழைத்தார்கள் ஆம் அவ்வாறே எதிரிகள் நபி சொல்லல்லா ஹலை வசல்லம் அவர்களின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டு முஸ்லிம்கள் நபி அவர்களிடம் வந்து சேருவதற்கு முன்பாக அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் முஸ்லிம்கள் சிதறுதல் எதிரிகள் முஸ்லிம்களை சுற்றி வளைத்து போது முஸ்லிம்களின் ஒரு சாரார் நிலை தடுமாறினார்கள் அதாவது இவர்கள் தங்களை மட்டும் காப்பாற்றி போதும் என்று போர் மைதானத்திலிருந்து ஓடினார்கள் இவர்களில் ஒரு சாரார் ஓடிய ஓட்டத்தில் மதினாவிற்குள் நுழைந்தார்கள் மற்றும் சிலர் மலை உச்சிகளுக்கு மேலே ஏறிக்கொண்டார்கள் மற்றும் ஒரு சாரார் போர்க்களத்தில் இணை ஒன்றோடு ஒன்று கலந்துவிட்டார்கள் யார் எந்த படையைச் சேர்ந்தவர் என்ற பிரித்து அறிய முடியவில்லை இதனால் முஸ்லிம்கள் தங்களுக்குள் சிலர் சிலரை தவறுதலாக தாக்க நேர்ந்தது இந்த நிலையை பற்றி ஆயிஷா ரதி அல்லாஹான அறிவிக்கும் ஒரு சம்பவம் சாகிஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது உகுது போர் முடிவுறும் தருவாயில் இணை கடும் தோல்வி ஏற்பட்டது அப்போது இப்ளிஸ் முஸ்லிம்களை தடுமாற வைப்பதற்காக அவர்களை சப்தமிட்டு அழைத்து அல்லாஹுவின் அடியார்களே உங்களுக்கு பின்னால் வருபவர்களை பாருங்கள் என்று கூறினான் இவனது சப்தத்தை கேட்ட முஸ்லிம் படையின் முன்பகுதியில் இருந்தவர்கள் தங்களில் ஒருவர் அழைக்கிறார் தங்களுக்கு பின்பகுதியில் எதிரிகள் வந்துவிட்டதாக கருதி விரைவாக திரும்பி தங்களுக்கு பின்பகுதியில் இருந்த முஸ்லிம்களுடன் சண்டையிட்டார்கள் இவ்வாறு முஸ்லிம்களுக்குள்ளாகவே தாக்குதல் நிகழ்ந்து விட்டது அந்த நேரத்தில் ஹுதைஃபார் ரதியுல்லாஹ் வன்ஹு அவர்களின் தந்தையை முஸ்லிம்கள் எதிரி என்று நினைத்து அவரை கொல்ல பின்துறந்தார்கள் அதை பார்த்த ஹுதய்ஃபார் ரவி வன்ஹு அவர் எனது தந்தை அவர் எனது தந்தை அவரை விட்டு என்று கத்தினார் ஆனால்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 இவரின் தந்தை முஸ்லிமாக இருந்தும் தவறுதலாக படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பிணைத் தொகையாக நூறு ஒட்டகங்களை தருவதற்கு நபி சொல்லுலாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் முன்வந்தார்கள் ஆனால் ஹுதய் ஃபார்தியுல்லா ஹனுகு அவர்கள் பெருந்தன்மையாகாதை முஸ்லிம்களுக்கே தானம் செய்துவிட்டார்கள் இச்செயல் நபி உள்ளத்தில் ஹுதை ஃபார்தியா ஹனுகு அவர்களை பற்றிய சிறந்த நல்லெண்ணத்தை ஏற்படுத்தியது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 அதற்கு அவர்கள் அல்லாஹுவின் தூரே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பதிலளித்தார்கள் அதற்கான அன்பு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்கு பின் வாழ்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நபி அவர்கள் எக்காரியத்திற்காக உயிர் நீத்தார்களோ அதற்காக நீங்களும் உங்கள் உயிரை தியாகம் செய்யுங்கள் என்று கூறிய பின் பின்வருமாறு முறையிட்டார்கள் அல்லாகுவே முஸ்லிம்களாகிய இவர்கள் செய்த காரியத்திலிருந்து உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் இணை அவர்கள் செய்த காரியத்திலிருந்து விலகி உன்னளவில் மீழுகிறேன் இவ்வாறு முறையிட்ட எதிரிகளை நோக்கி முன்னேறினார் அப்போது அவரை சாதிவதாக அன்பு சந்தித்து அபு உமரே எங்கே செல்கிறேன் என வினவினார் அதற்கு அனுசதி ஒல்லாக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 சாபித் இபுனு தஹ் தாஹ் என்ற நபித்தோழர் தனது கூட்டத்தை அழைத்து அன்சாரி சமூகமே முகமது சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம்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 அந்த அன்சாரி வெட்டப்பட்டு ரத்தத்தில் உழன்று கொண்டிருந்தார் அப்போது அந்த முகாஜிர் அன்சாரியிடம் முகமது சல்லுல்ல அலி வஸ்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அந்த அன்சாரி முகமது சல்லுல்லா அலிவாஸ்லம் கொல்லப்பட்டு விட்டாலும் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து வைத்து விட்டார்கள் நீங்கள் உங்களது போரிடுங்கள் என்று கூறினார் ஆதாரம் ஜாது மாத்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 கூட்டத்தை பிளந்து கொண்டு நபி அவர்களை நோக்கி முன்னேறினார்கள் நபி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வெறும் பொய்யென அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இதனால் அவர்களின் பலம் மேலும் கூடியது எனவே எதிரிகளின் கூட்டத்துடன் கடுமையாக போரிட்டுக் கொண்டே முன்னேறி நபி அவர்களுக்கு அருகில் கூடினார்கள் இதே நேரத்தில் மூன்றாவது ஒரு பிரிவினரும் இருந்தார்கள் அவர்களது கவலை நபி அவர்களை பற்றியே இருந்தது இவர்களில் அபுபக்கர் உமர் அலி ரோதியுல்லாஹான் முதலிடம் வகித்தார்கள் நபி ஆபத்து ஏற்படலாம் என்று தெரிந்தவுடன் முன்னேற்பாடாக நபி சுற்றி இவர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டார்கள் நபி சுற்றி கடும் சண்டை முஸ்லிம்களில் இதற்கு முன் கூறப்பட்ட பிரிவினர்கள் எதிரிகளால் சூழப்பட்டு கடுமையான தாக்குதலை சமாளித்துக் அதே வேளையில் இங்கே நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை சூழ்ந்திருந்த முஸ்லிம்களையும் குறைசிகள் தாக்கினார்கள் அப்போது நபி சொல்லா ஹலைவசல்லம் அவர்களுடன் ஒன்பது நபர்கள் மட்டுமே இருந்தார்கள் இப்போதுதான் நாம் முன்னால் கண்டவாறு நபி அவர்கள் முஸ்லிம்களே என்னிடம் வாருங்கள் நான் அல்லாஹுவின் தூதர் என்று அழைத்தார்கள் அப்போது நபி அவர்களின் சப்தத்தை கேட்ட அக்கம்பக்கத்தில் இருந்த மற்ற எதிரிகளும் நபி இருந்த திசை நோக்கி பாய்ந்தார்கள் அதனால் நபி இருந்த ஒன்பது நபி தோழர்களுக்கும் தாக்க வந்த எதிரிகளுக்கும் இடையில் கடுமையான சண்டை நடந்தது அச்சண்டையில் அந்த தோழர்கள் நபி அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அவர்களுக்காக தங்களையே அர்ப்பணிக்கும் தியாக உணர்வும் நன்கு வெளிப்பட்டது அனஸ் இப்னு மாலிக் ரதையொல்லாகும் அன்பு இது தொடர்பாக அறிவிக்கும் ஒரு செய்தி சஹி முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது அனஸ் இப்ப மாலிக் அவன்கு கூறுகிறார்கள் உகது போரன்று நபி சொல்லி தோழர்களுடனும் தோழர்களுடனும் இணை வைப்பவர்கள் நபி அவர்களை சூழ்ந்து கொண்ட போது இவர்களை நம்மிடமிருந்து யார் விரட்டுவாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு அல்லது அவர் சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட அன்சாரி ஒருவர் அந்த எதிரிகளை நோக்கி பாய்ந்து சண்டையிட்டு வீர மரணம் மீண்டும் இணை வைப்பவர்கள் தாக்க சூழ்ந்த முன்பு து போலவே கூறினார்கள் நாம் நீதம் செலுத்தவில்லை என்று கூறினார்கள் முகாஜீர்கள் அன்றி அன்சாரிகள் கொல்லப்பட்டதை பற்றி நபி சொல்லி கூறினார்கள் வாழ்க்கையில் மிக இக்கட்டான நேரம் மேற்கூறப்பட்ட ஏழு அன்சாரி தோழர்களில் இறுதியாக எதிரிகளிடம் சண்டையிட்டவர் உமாரா இப்னு எசீத் ரதியுல்லாஹ் வான்கு என்பவராவார் இவர் சண்டையில் படுகாயமடைந்து கீழே விழுந்தார் அப்போது இரு குறைச்சி தோழர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லா மற்றும் சாத் இப்னு அபிவக்காஸ் மட்டும்தான் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுடன் இருந்தார்கள் அல்லாஹுவினொருளால் சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த சில முஸ்லிம்கள் உமாராவை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார்கள் கீழே விழுந்த அன்சாரி தோழர் நபி அவர்களின் பாதத்தை தன் தலைக்கு தலையணையாக்கி கொண்டார் சற்று நேரத்தில் அவர் உயிர் பிரிந்த போது அவரது கண்ணம் நபி பாதத்தின் மீது இருந்தது ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த தருணம் நபி வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட மிகச் சிரமமான நேரமாக இருந்தது ஆனால் எதிரிகளை பொறுத்த வரையில் நபி சொல்லா ஹலிவசல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக இருந்தது அதை பயன்படுத்திக் அவர்கள் தாமதிக்கவில்லை உடனடியாக நபி அவர்களை நோக்கி தங்களது தாக்குதலை தொடுத்தார்கள் நபி கதையை முடிக்க வேண்டும் என்று வெறி கொண்டார்கள் உத்வா இவ் அபி வக்காஸ் என்பவன் நபி அவர்களை நோக்கி கல்லெறிந்தான் இதனால் நபி அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள் நபி அவர்களின் வலது கீழ் முன்பல் சேதமடைந்து கீழ் உதடும் காயமடைந்தது நபி அவர்களை நோக்கி ஓடி வந்த அப்துல்லா இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி என்பவன் நபி அவர்களின் முகத்தை காயப்படுத்தினான் அப்துல்லா இப்னு கம்மிஆ நபி அவர்களின் புஜத்தின் மீது வாளால் ஓங்கி வெட்டினான் நபி அவர்கள் ரெண்டு கவச ஆடைகள் அணிந்திருந்ததால் அந்த வெட்டு நபி சல்லா ஹலைவசல்லம் அவர்களின் உடலில் படவில்லை ஆனால் தாக்கிய வேகத்தின் வலி ஒரு மாதம் வரை நீடித்திருந்தது பின்பு நபி அவர்களின் முகத்தை நோக்கி வாழை வீசினான் அதனால் நபி அவர்கள் அணிந்திருந்த இரும்பு கவசத்தின் ரெண்டு ஆணிகள் முகத்தில் குத்தின அவன் இதை வாங்கிக்கொள் நான் தான் இவ் கமியா என்று கூறினான் அப்போது நபி அவர்கள் தனது முகத்தில் இருந்து ரத்தத்தை துடைத்தவர்களாக அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக என்று கூறினார்கள் ஆதாரம் பாரி அல்லாஹ் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான்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 சிறிது நேரம் கழித்து அல்லாகவே எனது கூட்டத்தினரை மன்னித்துவிடு நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்கள் என்று வேண்டினார்கள் ஆதாரம் பாரி முஹமுத் தபிரானி காஜி யாழ் அவர்களின் ஷிஃபா என்ற நூலில் இவ்வாறு வந்துள்ளது அல்லாகவே எனது கூட்டத்தினரை நேர்வழியில் நடத்து நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்கள் என பிரார்த்தித்ததாக வந்துள்ளது உகுது போரில் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் முன்பல் உடைக்கப்பட்டது நபி அவர்களின் தலையிலும் பலமான காயம் ஏற்பட்டது அப்போது நபி அவர்கள் தன் மீது வழிந்தோடிய ரத்தத்தை அகற்றியவர்களாக அல்லாஹின் தூதராகிய நான் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்க அவர்களோ எனது முகத்தையும் முன்பல்லையும் உடைத்துவிட எவ்வாறு அவர்கள் வெற்றி பெற என்று கூறினார்கள் அல்லாஹ் இது தொடர்பாகவே இந்த வசனத்தை இறக்கினான் நபியே இவ்விஷயத்தில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அல்லாஹ் அவர்களை இஸ்லாமை தழுவும்படி செய்து மன்னித்து விடலாம் அல்லது அவர்கள் அநியாயக்காரராக இருப்பதனால் அவர்களை வேதனையும் செய்யலாம் அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் நூற்றி ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லிம் இணை வைப்பவர்கள் நபிசதல்லா அலை வசலம் அவர்களை கொன்று தீர்த்திட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் இருந்தார்கள் அவர்களை எதிர்த்து சாதிப் அபி வக்காஸ்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 எனது தாயும் தந்தையும் உனக்கு என்று கூறினார்கள் நபி அவர்கள் சாதை தவிர வேறு எவருக்கும் இந்த வார்த்தையை கூறியதில்லை என்பதிலிருந்து எந்த அளவுக்கு நபி சொல்லாஹ் அலிஹி வஸ்லாம் அவர்களை சாது ரத்யுல்லாஹ் அன்கு பாதுகாத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆதாரம் சாஹி குல் புகாரி தலாயிப் உபயதுல்லாவின் வீரத்தை பற்றி ஜாவிர் ரதுல்லாஹ் அன்கு அறிவிப்பதை இமாம் நசை ரஹமதுல்லாஹி அலை பதிவு செய்துள்ளார்கள் அது என்னவென்றால் உகுது போரில் எதிரிகள் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் நபி அவர்களுடன் சில அன்சாரி தோழர்களும் இருந்தார்கள் அப்போது நபி அவர்கள் யார் இந்த எதிரிகளை எதிர்த்து போரிடுவார் என்று கேட்டார்கள் தல்காரதியாஹ் அன்கு நான் என்று முந்திக் கொண்டு பதில் கூறினார்கள் ஆனால் உடன் இருந்த அன்சாரிகளும் அதற்கு தயாராகவே நபிசல்லாஹ் அலிவசல்லம் அன்சாரிகளுக்க அனுமதி அளித்தார்கள் ஒவ்வொரு அன்சாரியாக எதிரிகளுடன் சண்டையிட்டு வீரமரணம் எழுதினார்கள் அதற்கு பின் தல்காரது எதிரிகளுடன் சண்டையிட்டார்கள் சண்டை பதினோரு நபர்களின் சண்டைக்கு சமமாக இருந்தது கையில் பல வெட்டுகள் விழுந்தன சில விரல்கள் அப்போது ஹஸ் என்றார்கள் இந்த ஹஸ் என்பது வேதனையில் கூரும் ஒரு வார்த்தையாகும் அதற்கு நபி அவர்கள் நீ பிஸ்மில்லா என்று சொல்லியிருந்தால் மக்கள் பார்க்கும் அளவுக்கு வானவர்கள் உன்னை உயர்த்தியிருப்பார்கள் என்றார்கள் இறுதியாக அல்லாஹ் எதிரிகளை விட்டும் நவி அவர்களை பாதுகாத்தான் ஆதாரம் ஃபதவுல் பாரி முப்பத்தி அல்லது முப்பத்தைந்து காயங்கள் தல்காரது எல்லாக அன்பு அவர்களுக்கு இந்த போரில் ஏற்பட்டன அவர்களது ஆட்காட்டி விரலும் அதை அடுத்துள்ள பெரிய விரலும் வெட்டப்பட்டன ஆதாரம் ஃபதவுல் பாரி கைஸ் இபின் அபு ஹாசிம் கூறியதாக சஹி உல் புகாரியில் வந்துள்ளது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 நபி சுல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்கு தனது மறைமுகமான உதவியை இறக்கினான் இதை பற்றி சாகதர் ரதுல்லாஹ் அான்கு அறிவிக்கும் ஒரு செய்தி சஹி உல் புகாரி மற்றும் சஹி முஸ்லீமில் இடம்பெற்றுள்ளது சாகதர் ரதுல்லாஹ் அன்பு கூறுகிறார்கள் உகது போரில் நான் நபி அவர்களை பார்த்தேன் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களைச் சுற்றி இருவர் கடுமையாக சண்டை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வெண்மையான ஆடை அணிந்திருந்தார்கள் இந்த நாளுக்கு முன்போ பின்போ அவர்களை நான் பார்த்ததில்லை அவர்கள் ஜிப்ரில்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 திடீரென போரின் நிலை இவ்வாறு மாறும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அல்லது நபி அவர்களின் சப்தத்தை அவர்கள் உடனடியாக கேட்டிருந்தால் நபி எந்த தீங்கும் ஏற்பட்டு என்பதற்காக விரைந்து சென்று நபி அவர்களை இவர்கள் நபி அவர்களிடம் வருவதற்கு முன்னதாகவே அத்தனை காயங்களும் ஏற்பட்டு விட்டன ஆறு அன்சாரிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஒரு அன்சாரி தோழர் காயமடைந்து குற்றுயிராக பூமியில் விழுந்து கிடந்தார் சிறிது நேரத்தில் மரணித்தார்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 படையின் முன் அணியில் இருந்து சண்டை செய்து கொண்டிருந்த சிறப்புமிக்க நபித்தோழர்கள் நிலைமை அறிந்து நபியவர்களிடம் விரைந்து வந்து அவர்களைச் சுற்றி வலையாக பின்னி நின்று எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக கடும் போர் புரிந்தார்கள் இவ்வாறு திரும்பிய தோழர்களில் முதலாம் அவர் நபியவர்களின் குகை தோழரான அபுபக்கரதையொல்லாக அன்பு ஆவார்கள் இதோ அந்த தோழரின் அருமை மகளார் நமது அன்னை ஆயிஷாரதையொல்லாக அன்பா தனது தந்தை அபுபக்கர சித்திக்கிறதையொல்லாக அன்பு கூறியதாக அறிவிக்கிறார்கள்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 நாங்கள் இருவரும் நபி அவர்களை நோக்கி விரைந்தோம் அங்கு நாங்கள் சென்றடையும் போது தல்லதுல்லா வன்கு நபி அவர்களுக்கு முன் மயங்கி விழுகிறார் நபி சொல்லாஹா ஹலைவாசலம் அவர்கள் உங்களது சகோதரரை காப்பாற்றுங்கள் அவர் தனக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று கூறினார்கள் நபி முகம் தாக்கப்பட்டிருந்ததால் அவர்களது முகக்கவசத்தின் ரெண்டு ஆணிகள் கண்ணுக்கு கீழ் பகுதியில் புகுந்து விட்டன நான் அதை எடுக்க விரும்பினேன் அப்போது அபு உபய்தாரதியொல்லா வன்கு அபுவுக்கிரே அல்லாஹுவுக்காக கேட்கிறேன் அதை நான் செய்வேன் என்று கூறினார்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 இரண்டாவது ஆணியை அகற்ற நான் விரும்பினேன் அப்போதும் அபு உபேதா அதையொல்லாக அன்பு அல்லாஹுக்காக கேட்கிறேன் நான் தான் அதையும் எடுப்பேன் என்று கூறி முன்பு செய்தது போன்றே மிக மெதுவாக எடுத்தபோது அபு உபயதாவின் இன்னொரு பல்லும் விழுந்துவிட்டது மீண்டும் நபி உங்களது சகோதரரை காப்பாற்றுங்கள் அவர் தனக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று கூறினார்கள் நாங்கள் தல்காரதியாக அன்பு அவர்களை தூக்கிச் சென்று சிகிச்சை அளித்தோம் அவருக்கு பத்து வால்வெட்டுகள் விழுந்திருந்தன சிகிச்சை அளித்த சிறிது நேரத்தில் மீண்டும் அவர்களிடம் வந்துவிட்டார்கள் முஸ்லிம் மா வீரர்களின் ஒரு கூட்டம் நபி அலை வசலம் அவர்களை சுற்றி குழுமியது அவர்களில் அபு துஜானா முசாப் இப்னு உமைர் அலி இப்னு அபு தாலிப் சஹல் இப்னு ஹுனைப் அபு சயீத் அல் குத்ரியின் தகப்பனாரான மாலிக் இப்னு சினான் உம்மு அமாரா பின் திகப் அல் மாஜினியா என்ற பெண்மணி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 போர் மைதானத்தின் பல இடங்களில் தோண்டி வைத்திருந்த பல்லங்கள் ஒன்றில் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் விழுந்து விட்டார்கள் அதில் அவர்களது மூட்டுக்கால் காயமடைந்தது பிறகு அலி ரஜ் வன் அவர்களின் உதவியால் நபி அவர்கள் பள்ளத்திலிருந்து மேலே எழுந்தார்கள் இப்போரில் கலந்த முஹாஜிர்களில் ஒருவர் போரின் நிலைமை குறித்து விவரிக்கிறார் நான் உகது போரில் கலந்து கொண்டேன் நபிசல்லாம் ஹலைவசலம் அவர்களை நோக்கி அம்புகள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் எரியப்பட்டன ஆனால் அவை நபி அவர்களை தாக்கிவிடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் எதிரிகளில் ஒருவனான இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி என்பவன் எனக்கு முகம்மதை காட்டுங்கள் அவர் உயிருடன் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று கத்திக் கொண்டிருந்தான் நபி அவர்கள் அவனுக்கு அருகில்தான் இருந்தார்கள் எனினும் அவனால் அவர்களை பார்க்க முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பின் அபி அவர்கள் வேறு பக்கம் சென்று விட்ட போது உனக்கு அருகில் தானே முகம்மது இருந்தார் அவரை நீ கொன்று இருக்கலாமே என்று எதிரி படையின் தளபதிகளில் ஒருவரான சஃப் இப்னு ஷிகாப் கூறினார் அதற்கு மீது ஆணையாக நான் அவரை பார்க்கவில்லையே அல்லாஹின் மீது சத்தியம் செய்து நான் சொல்கிறேன் அவர் நம்மிடம் இருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார் நாங்கள் நான்கு நபர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்ற உறுதியுடன் அவரை தேடி அலைந்தோம் ஆனால் எங்களால் அவர் அருகில் செல்ல முடியவில்லை என்று இப்னு ஷிகாப் கூறினான் ஆதாரம் ஜாதுல் மகாது செயற்கரிய வீரதீர செயல்கள் முஸ்லிம்கள் இந்த நாளில் வரலாறு காணாத அற்புதமான வீரதீர செயல்களையும் தியாகங்களையும் புரிந்தார்கள் அவற்றில் சிலவற்றை இங்கு பார்ப்போம் நபி சொல்லுல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு முன் அபு தல்கார் அதி அல்லாஹ் தன்னையே தடுப்பாக ஆக்கி நெஞ்சை நிமித்தி எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து நபி அவர்களை பாதுகாத்தார்கள் இதை பற்றி அனஸ் அதி கூறுகிறார்கள் உகுது போர் அன்று அபுத்தல்கார் ரதியுல்லா ஹான்கு முன்பாக நின்று தனது கேடயத்தால் நபி பாதுகாத்துக் கொண்டு இருந்தார்கள் அபு தல்கார் மிக வேகமாக அம்பெறியும் திறமை பெற்றவர்கள் அன்றைய தினத்தில் மட்டும் அவரது கரத்தில் இரண்டு அல்லது மூன்று வில்கள் உடைந்தன ஒருவர் அபுத்தல்காவுக்கு அருகில் அம்பு கூட்டுடன் சென்றபோது அதை அபுத்தல்காவுக்கு கொடு என்று நபி சொல்லா ஹலேவசலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபி அவர்கள் எதிரிகளின் நிலையை அறிந்து கொள்ள அவ்வப்போது தங்களது தலையை உயர்த்தி பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது அபுத்தல்கல்லா வன்கு எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள் எதிரிகளின் அம்பு உங்களை தாக்கிவிடலாம் உங்களது நெஞ்சுக்கு முன் எனது நெஞ்சு இருக்கட்டும் என்று கூறுவார்கள் ஆதாரம் சஹி உல் அனஸ் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் அபு தல்ஹா ரதியுல்லா வன்பு ஒரு கேடயத்தால் நபிசல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார் அவர் திறமையாக அம்பெறிபவராக இருந்தார் அவர் அம்பெறியும் போது அந்த அம்பு எங்கே விழுகிறது என்று நபி அவர்கள் தலையை உயர்த்தி பார்ப்பார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி அபு துஜானா பலமிக்க இரும்பு கவச ஆடை அணிந்திருந்தார் நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை நோக்கி வரும் அம்புகளை தன் முதுகை கேடயமாக்கி தடுத்துக் நபிசல்லாஹ் ஹலிவாசலம் அவர்களின் பல்லை உடைத்து குதிரை மேல் வேகமாக சென்று கொண்டிருந்தான் உத்பா இப்னு அபி வக்காஸ் இவனை ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரொதியுள்ளாஹ் வன்கு பின்தொடர்ந்து சென்று அவனது தலையை வெட்டி வீசினார் பிறகு அவனது குதிரையையும் வாளையம் எடுத்து இவன் நபி பாதுகாவலரான சாத் இப்னு அபி வக்காஸ் ரொதியுல்லாஹ் ஹன்கு அவர்களின் சகோதரனாவான் இவனை தீர்த்து கட்ட சாத் ரொதியுல்லாஹ் வன்கு ஆர்வமாக இருந்தார் ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஹாத்திப் ரதியுள்ளாஹ் வான்கு அந்த வாய்ப்பை தட்டிச் சென்றார் அம்பெறிவதில் திறமை பெற்ற வீரர்களில் ஒருவரான சாகலி இப்னு ஹுனைப் ரஜியல்லா வான்கு மரணம் வரை போர் உரிவேன் என்று நபிசுல்லா ஹலை வசல்லம் அவர்களிடம் இந்த போருக்கிடையில் வாக்குப்பிரமாணம் செய்தார் இவர் இப்போரில் எதிரிகளை விரட்டி அடிப்பதில் பெரும் பங்காற்றினார் அன்றைய தினம் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களும் அம்பெறிந்தார்கள் இது குறித்து கதாதா இப்னு நுகான் ரஜியுல்லா வான்கு அறிவிக்கின்றார்கள் வில்லின் நரம்பு அறுபடும் வரை நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் நம்பெறிந்தார்கள் அறுந்துவிட்ட அந்த வில்லை ஹதாதா இவ்வளவு நுக்மான் ரதி அல்லாஹ் வன்கு தன்னிடம் வைத்திருந்தார்கள் ஹதாதாவின் கண்ணில் ஏற்பட்ட காயத்தால் அது பிதுங்கிவிட்டது நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அதை தனது கையால் அவரது கண்குழியில் வைத்து பிரார்த்தனை செய்தார்கள் அது மிக அழகியதாகவும் கூர்ந்த பார்வை உடையதாகவும் அமைந்து விட்டது அப்துல் ரஹ்மான் இவ்வளவு அவு ரதி அல்லாஹ் மிக மும்முரமாக போர் செய்தார்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 அவன் இவரது புஜத்தில் வெட்டியதால் இவருக்கு பெரும் காயம் ஏற்பட்டது இவரும் அவனை பலமுறை வாழால் தாக்கினார்கள் ஆனால் அவன் மீது இரண்டு கவச இருந்ததால் அவன் தப்பித்து இப்போரில் உம்மு அமாராவுக்கு பனிரெண்டு பலத்த காயங்கள் ஏற்பட்டன முஸ்அப் இப்னு உமேரும் போரில் தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி எதிரிகளுடன் சளைக்காமல் சண்டையிட்டார்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 முஸபு தோற்றத்தில் நபி அவர்களைப் போன்று இருந்தார் எனவே எதிரி இப்னு கமியா முஸபபை கொன்றுவிட்டு தான் நபி அவர்களை கொன்றதாக எண்ணி இணை சென்று நிச்சயமாக முகம்மது கொல்லப்பட்டார் என்று கூச்சலிட்டான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் நபி அவர்கள் கொல்லப்பட்ட அதன் விளைவும்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 குறைத்துக்கொண்டு போரில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் உடல்களை சிதைப்பதில் ஈடுபட்டார்கள் நபி அவர்கள் போரை தொடர்கிறார்கள் முஸ் அஃ கொ கொல்லப்பட்டவுடன் நபிசல்லா அலை அவர்கள் கொடியை அலி இவ் அபு தாலிவிடம் வழங்கினார்கள் நபி அவர்களிடமிருந்து கொடியை வாங்கிய அலி ரான்கு கடுமையாக எதிரிகளை தாக்கி கதிகளங்க வைத்தார்கள் அங்கிருந்த மற்ற நபித்தோழர்களும் எதிரிகளை எதிர்த்து சண்டையிடுவதிலும் முஸ்லிம்களை பாதுகாப்பதிலும் தீவிரமானார்கள் எதிரிகளால் சூழப்பட்டிருந்த முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடன் இருந்த சிறு படையை அழைத்துக் எதிரிகளின் படையை நபி சல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் பிளந்தார்கள் அப்போது நபி அவர்களை முஸ்லிம்களில் காவ் இவ்வளவு மாலிக் ரவி அல்லாஹூ அன்பு பார்த்துவிட்டு மிக உயர்ந்த சப்தத்தில் முஸ்லிம்களை நற்செய்தி பெற்றுக் இதோ அல்லாஹின் தூதர ார் தன்னை எதிரிகள் தெரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக காவிடம் அமைதியாக இரு என்று நபி அவர்கள் செய்தார்கள் எனினும் முஸ்லிம்களின் காதுகளுக்கு எட்டிவிடவே நபி அவர்களை நோக்கி முப்பது தோழர்கள் ஒன்று கூடினார்கள் இவ்வாறு தோழர்களின் பெரும் கூட்டம் ஒன்று சேர்ந்த பின் கொண்டிருக்கும் எதிரிகளை விளக்கியவர்களாக தங்களது படையை மலை கணவாய்களுக்கு நபி சொல்லா ஹலிவசலம் அவர்கள் அழைத்து சென்றார்கள்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 கடுமையாகவும் உக்கிரமாகவும் நடந்து கொண்டிருந்த வேளையில் அல்லாஹும்களுக்கு நிம்மதி அளிக்கும் பொருட்டு சிறு தூக்கத்தை இறக்கினான் இதை பற்றி குர்ஹானிலும் கூறப்பட்டுள்ளது இதோ அபு தல்ஹா ராகாஹானு அது பற்றி கூறுகிறார்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 நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் ஒரு வழியாக எதிரிகளுடன் போராடி தன்னுடன் இருந்த முஸ்லிம்களை மலை கணவாய்க்கு அருகில் திட்டமிட்டவாறு ஒதுக்கி கொண்டார்கள் மேலும் மற்ற இஸ்லாமிய படைகளும் இந்த பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர வழி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இவ்வாறு நபி சொல்லுலாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் போர் திறமைக்கு முன் காலிதின் போர் திறமை தோற்றது அநியாயக்காரன் உபை கொல்லப்படுதல் நபி சொல்லுள்ளாஹ் அலிவாசலம் அவர்கள் மலை கணவாயில் தங்களையும் தோளர்களின் பாதுகாத்து கொண்ட போது உபய் இவ் கலஃப் முகம்மது எங்கே அவர் தப்பித்து நான் தப்பிக்க முடியாது என்று அலறியவனாக நபி அவர்களை தேடி அலைந்தான் அப்பொழுது அவன் நபி அவர்களை பார்த்துவிட கொலை அவர்களை நோக்கி விரைந்தான் தோழர்கள் அல்லாஹின் தூதரே எங்களில் ஒருவர் சென்று அவனை தாக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவனை விட்டு அவன் என் அருகில் வரட்டும் என்றார்கள் அவன் நபியவர்களுக்கு அருகில் நெருங்கிய போது ஹாரிஸ் இவனு சிம்மாவிடமிருந்து ஒரு சிறிய ஈட்டியை வாங்கி நபியவர்கள் தனது உடலை சிலிர்த்தார்கள் எப்படி ஒட்டகம் சிலிர்க்கும் போது அதனுடைய முதுகிலிருந்து முடி பறக்குமோ அது மக்கள் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களை விட்டு பறந்தார்கள் பிறகு நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அவனை முன்னோக்கி அவன் அணிந்திருந்த கவச ஆடைக்கும் தலை கவசத்துக்கும் இடையே தெரிந்த அவனது கழுத்தை குறிவார்த்து ஈட்டியை எரிந்தார்கள் அந்த ஈட்டி அவனது கழுத்தை உராய்ந்து சென்று சிறிய ஏற்படுத்தியது ஆனால் அதனால் ஏற்பட்ட வழியோ மிக கடுமையாக இருந்தது அவன் ஒட்டகத்தில் அமர முடியாமல் பல கீழே விழுந்து எழுந்தான் அந்த சிறிய காயத்துடன் குறைச்சிகளிடம் திரும்பி அல்லாஹுவின் மீது ஆணையாக முகமது என்னை கொன்றுவிட்டார் என்று சப்தமிட்டான் அதற்கு குறைசிகள் மீது ஆணையாக நீ பயந்து விட்டாய் அல்லாஹுவின் மீது ஆணையாக உனக்கு ஏதோ கோளாறு ஏற்பட்டு விட்டது இல்லையென்றால் இந்த சிறிய காயத்திற்கு போய் இப்படி கூச்சல் போடுவாயா என்று கூறி நகைத்தார்கள் அதற்கு மக்காவில் இருக்கும் நான் உன்னை கொள்வேன் என்று கூறியிருந்தார் அல்லாஹுவின் மீது ஆணையாக என் மீது அவர் துப்பி இருந்தாலும் நான் செத்திருப்பேன் என்று கூறினான் மாடு அலர்வது போன்று அவன் அறறினான் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக எனக்கு இருக்கும் வேதனையை இந்த தில் மஜாஸில் உள்ள அனைவருக்கும் பிரித்து கொடுத்தால் அவர்கள் அனைவருமே செத்து விடுவார்கள் என்றான் மக்கா செல்லும் வழியில் ஷரீஃப் என்ற இடத்தில் அவன் இறந்தான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் நபி அவர்களுக்கு தல்கா கொடுக்கிறார் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் மலையை நோக்கி ஒதுங்க முயன்ற போது வழியில் ஒரு பாறை குறுக்கிட்டது அதன் மீது ஏறிதான் செல்ல வேண்டும் ஆனால் அவர்களால் ஏற முடியவில்லை காரணம் அவர்களின் உடல் கனமாக இருந்தது ரெண்டு கவசாடைகள் அணிந்திருந்தார்கள் அத்துடன் பலத்த காயங்களும் ஏற்பட்டிருந்தன எனவே தல்கா இப்னு உபைதுல்லா ரதியுல்லா ஹன்பு பாறைக்கு கீழ் உட்கார்ந்து கொள்ள நபி அவர்கள் அவர் உதவியால் மேலே ஏறினார்கள் பிறகு தல்கா சொர்க்கத்தை தனக்கு கடமையாக்கி என்று நபி சொல்லா ஹலை வசல்லம் அவருக்கு நற்செய்து கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இணை வைப்பவர்களின் இறுதி தாக்குதல் நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கணவாயின் மைய பகுதியில் நன்கு நிலை கொண்ட போது இணை வைப்பவர்கள் மீண்டும் தாக்கினார்கள் இது முஸ்லிம்களுக்கு சேதம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் செய்த இறுதி தாக்குதலாகும் நபி அவர்கள் மலை கணவாயில் இருந்தபோது குறைச்சிகளின் ஒரு கூட்டம் மலையின் மீது ஏறி வந்து தாக்க முயற்சி செய்தது அவர்களுக்கு அபு சுஃபியானும் காளி தீப்னு வலிதும் தலைமை தாங்கினார்கள் அப்போது நபி அவர்கள் அல்லாகுவிடம் அல்லாகுவே அவர்கள் எங்களுக்கு மேல் உயிரை என்று பிரார்த்தனை செய்தார்கள் அப்போது உமர் இப்னு ஹத்தாபும் ரதியுல்லாஹ் அன்கு அவருடன் முஹாஜியர்களின் ஒரு சிறு கூட்டமும் சென்று அவர்களிடம் சண்டையிட்டு கீழே இறக்கியது ஆதாரம் இப்னு ஹிஷாம் சாது ரதுல்லாஹ் அன்கு கூறுகிறார்கள் மற்றொரு முறை எதிரிகள் மலைக்கு மேல் ஏறிக்கொண்டிருந்தார்கள் நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் என்னிடம் அவர்கள் நீ விரட்டு என்றார்கள்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 அல்லாஹுவின் பாதையில் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு இருந்த அலாதியான ஆர்வத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று காஃப் இவ்ணு மாலிக் ரதையொல்லாக அன்பு கூறுகிறார்கள் உகது போரில் நானும் கலந்து கொண்டேன் அப்போது கொல்லப்பட்டு கிடந்த முஸ்லிம்களை எதிரிகள் சிதைப்பதை பார்த்து திகைத்து நின்று விட்டேன் அங்கே ஒருவன் உறுதியான உருக்குச் சட்டை அணிந்தவனாக கொல்லப்பட்ட முஸ்லிம்களை பார்த்து அறுக்கப்பட்ட ஆடுகளைப் போன்று வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்று கூறியவனாக முஸ்லிம்களை கடந்து சென்று கொண்டிருந்தான்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 பின்பு அவர் தனது முகத்திரையை விலக்கி என்னை பார்த்து காவே வே என்ன பார்க்கிறாய் நான் தான் அபு துஜானா என்று கூறினார் ஆதாரம் அல்பிதாயா 2 பல முஸ்லிம் பெண்மணிகளும் போர் முடியும் தருவாயில் மைதானத்துக்கு வந்து போரில் தங்களால் முடிந்த பங்காற்றினார்கள் அனஸ் ரதியுல்லாஹ் ஹன்கு இதை பற்றி கூறுகிறார்கள் நபி மனைவியான ஆயிஷா பின் தபுபக்கர் ரதியுல்லாஹ் ஹன்கா அவர்களையும் உம்மு சுலைம் ரதியுல்லாஹ் ஹன்கா அவர்களையும் பார்த்தேன் அவர்கள் தங்களது கெண்டை கால்கள் தெரியும் அளவு ஆடியை உயர்த்தியவர்களாக தோல் துருத்திகளில் முஸ்லிம்களுக்கு புகட்டினார்கள் மீண்டும் நிரப்பி வந்து புகட்டினார்கள் இவ்வாறு இறுதி வரை பாராது பல நிரப்பி வந்து காயமடைந்த முஸ்லிம்களுக்கும் மற்ற வீரர்களுக்கும் தாகம் தீர்த்தார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி மேலும் உமர்வதாக அன்பு கூறுகிறார்கள் உகுது போரில் உம்மு சலீத் என்ற அன்சாரி பெண்ணும்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 என்னும் அரக்கன் ஒருவன் அப்பெண்மணியை நோக்கி அம்பெறிந்தான் அவர்கள் கீழே விழுந்துவிடவே அவர்களின் ஆடை விலகியது அந்த மூடன் இதை பார்த்து ஏலனமாகச் சிரித்தான் இக்காட்சி நபி சல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியது எனவே கூர்மையற்ற ஒரு அம்பை சாது இவன் அபி வக்காசிடம் கொடுத்து சாதே இந்த அம்பை அவனை நோக்கி எரி என்றார்கள்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 அல்லாஹுவின் கோபம் அவனது நபியின் முகத்தை காயப்படுத்தியவன் மீது கடினமாகட்டும் என்று கூறியவர்களாக தனது தலையின் மீதும் கொஞ்சம் தண்ணீரை கொண்டார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த நிகழ்ச்சி குறித்து நபி தோழர் சாகல ரதி அல்லாஹூ நமக்கு கூடுதல் விவரம் அளிக்கிறார் அல்லாஹுவின் மீது ஆணையாக நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் காயத்தை யார் கழுவியது யார் தண்ணீர் ஊற்றியது எதை கொண்டு அவர்களுக்கு மருந்திடப்பட்டது என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அதாவது நபி அவர்களின் மகளார் ஃபாத்திமா ரதியுல்லா ஹான்கா கழுவினார்கள் அலி ரதியுல்லாஹ் ஹான்கு அவர்கள் கேடயத்திலிருந்து தண்ணீரை ஊற்றினார்கள் தண்ணீர் ஊற்றுவதால் ரத்தம் நிற்காமல் அதிகமாகிறது என்பதை பார்த்தவுடன் ஃபாத்திமா ரதியுல்லாஹ் ஹான்கா பாயின் ஒரு பகுதியை கிழித்து அதை எரித்து அந்த சாம்பலை அக்காயத்தில் வைத்தார்கள் உடனே ரத்தம் நின்று விட்டது ஆதாரம் சஹி உல் புகாரி அதற்குள்ளாக முஹமது இப்னு அஸ்லமா ரவி அல்லாஹ் ஹான்கு மதுரமான நீர் எடுத்து வந்தார் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்கள் அதை பருகி அவருக்காக நல்ல பிரார்த்தனையும் செய்தார்கள் ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா இவ்வாறு காலை பொழுதில் தொடங்கிய முதலில் வெற்றி பிறகு சேதம் என்று ஒரு வழியாக மதிய வேலையில் முடிவுக்கு வந்தது இப்போரில் நபி அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏற்பட்ட காயமும் கலைப்பும் தெரிந்ததே எனவே நபி அவர்கள் நுகர் மதிய நேர தொழுகையை உட்கார்ந்து தொழ தோழர்களும் அவ்வாறே தொழுதார்கள் ஆதாரம் இப்னு அபு சுஃப்யானின் மகிழ்ச்சி எதிரிகள் மக்காவிற்கு திரும்ப முழுமையாக ஆயத்தமானார்கள் அதற்குள் முஸ்லிம்களின் உண்மை நிலையை அறிவதற்காக அபு மலையின் மீது ஏறி உங்களில் முகம்மது என்று கூவினார் முஸ்லிம்களில் எவரும் அவருக்கு பதிலளிக்கவில்லை பின்பு உங்களில் மகன் அபுபக்கர் இருக்கிறாரா என்று கூவினார் அப்போதும் முஸ்லிம்கள் பதிலளிக்கவில்லை பின்பு அவர் உமர் ஹத்தாப் இருக்கிறாரா என்று கூவினார் அதற்கு முஸ்லிம்கள் பதில் சொல்லவில்லை காரணம் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் பதிலளிக்க வேண்டாம் என்று முஸ்லிம்களை தடுத்திருந்தார்கள் இஸ்லாமின் வலிமை இந்த மூவரால் தான் என்று அபு சுஃபியானுக்கும் அவரது கூட்டத்தாருக்கும் தெரிந்திருந்த காரணத்தால் அவர் இந்த மூவரை பற்றியும் விசாரித்தார் முஸ்லிம்களிடமிருந்து எந்த பதிலும் வராததால் என் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் இவர்களையே நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் அது போதும் என்று அபு சுஃபியான் கூறினார் இதை கேட்ட உமர் ரதியுல்லாஹ் அன்பு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 அதை கேட்ட நபி சொல்லலாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இப்போது நீங்கள் அவருக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்க நாங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று முஸ்லிம்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுதான் உயர்ந்தவன் அவனே கண்ணியமிக்கவன் என்று பதில் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அவர்களும் அவ்வாறே பதில் சொன்னார்கள் பின்பு எங்களுக்கு உஸா இருக்கிறது உங்களுக்கு உஸா இல்லையே என்றார் அபு சுப்பியான் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அவருக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்க நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று நபி கேட்டார்கள் அல்லாஹ் எங்களுக்கு எஜமானாக இருக்கிறான் உங்களுக்கு எஜமானன் இல்லையே என்று பதில் சொல்லுங்கள் என்றார்கள் நபி தோழர்களும் பதில் சொன்னார்கள் அதன் பிறகு எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி இந்த நாள் பத்ரு போருக்கு பகரமாக போர் இப்படித்தான் கிணற்று வாலியை போன்றது என்றார் அபுசுஃபியான் அதற்கு உமரோதையல்லாக அன்பு ஒரு காலும் சமமாக முடியாது எங்களில் கொல்லப்பட்டவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் உங்களில் கொல்லப்பட்டவர் நரகத்தில் இருக்கிறார் என்று பதிலடி தந்தார்கள் பின்பு அபு சுஃப்யான் உமரே என்னிடம் வா என்று அழைத்தார் நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் உமரே நீ அவரிடம் சென்று அவர் என்ன கூறுகிறார் என்று கேட்டு வாருங்கள் என்றார்கள் உமர் ராகு அன்பு அபு சுஃபியானிடம் வந்தவுடன் உமரே அல்லாஹுக்காக நான் உன்னிடம் கேட்கிறேன் உண்மையில் நாங்கள் முகம்மதை கொன்றுவிட்டோமா இல்லையா என்று கேட்டார் உமர் ரதியுல்லாஹ் அன்பு அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்களை நீங்கள் கொல்லவில்லை அவர்கள் உமது பேச்சை இப்போதும் கேட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றார்கள் இப்னு கம்யாவை விடவும் நல்லவராகவும் உண்மை சொல்பவராகவும் நான் உன்னை கருதுகிறேன் என்று அபு சுஃபியான் கூறினார் இந்த இப்னு கம்யா என்பவனே நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களை தான் கொன்றுவிட்டதாக ஊழையிட்டவன் ஆதாரம் சஹி புகாரி இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாத் பத்ரில் சந்திக்க அழைத்தல் மேற்கூறிய பிறகு உமர் ரதியுல்லாஹ் அன்பு திரும்பிவிட்டார்கள் அபு சுஃபியானும் அவரது படையும் மைதானத்தை விட்டு புறப்படும் அடுத்த ஆண்டு பத்ரு மைதானத்தில் ஷாபான் மாதம் நாம் உங்களை சந்திப்போம் என்று முஸ்லிம்களுக்கு அறிக்கை விடுத்தார் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் தனது தோழர்களில் ஒருவருக்கு ஆம் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல் என்றார்கள் இவ்வாறு முடிவு செய்யப்பட்ட பிறகு அபு சுஃப்யான் தனது படையுடன் மக்கா நோக்கி பயணமானார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் எதிரிகளின் நிலை அறிதல் பின்பு நபி சொல்லுள்ளாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அலி இப்னு அபு தாலிப் ரஜயல்லா ஹனுஹ் அவர்களை அனுப்பி நீ இவர்களை பின்தொடர்ந்து செல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களது நோக்கம் என்ன என்று பார்த்துவா அவர்கள் ஒட்டகத்தில் வாகனித்து குதிரைகளை இழுத்துச் சென்றால் அவர்கள் மக்காவிற்கு செல்கிறார்கள் என்று பொருள் அவர்கள் குதிரையில் வாகனித்து ஒட்டகத்தை இழுத்துச் சென்றால் அவர்கள் மதினாவை நோக்கிச் செல்கிறார்கள் என்று பொருள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் மதினா சென்றால் நான் அங்கு சென்று அவர்களுடன் போர் செய்வேன் என்றார்கள் அலிரொதிய அணுகு அவர்கள் கூறுகிறார்கள் நான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்க அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன் அவர்கள் ஒட்டகத்தில் வாகனித்து குதிரைகளை இழுத்து சென்றார்கள் அவர்களது பயணம் மக்கா நோக்கியே இருந்தது ஆதாரம் இப்னு ஹிஷாம்